வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று எழுதியுள்ள முதல் கேள்விக்கான பதில் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுதான் பெரும்பான்மையான நேர்காணல்களில் கேட்கப்படும் முதல் கேள்வி ஏன் இது முதல் கேள்வி என்பதற்கு பல காரணங்கள் சொல்லலாம் பணி உருகுதல் போல ஒரு கனத்த உரையாடலுக்கு முன் ஒரு இதமான கேள்வி அவசியப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம் புரிவதற்கு கடினமாக இல்லாமல் விடை திறந்த கேள்வி என்றால் இதைவிட எதை இது தவிர நேர்காணல் எடுப்பவர்களுக்கும் சிந்திக்கும் அவகாசமும் வந்தவரை பேசவிட்டு நோட்டமிட ஒரு திறந்த கேள்வி தேவைப்படுகிறது இதை கேட்டுவிட்டு தேவைப்படும் இடத்தில் வெட்டி ஒரு மறு கேட்டு தங்கள் வேலையை தொடங்கலாம் பல நேரங்களில் நேர்காணல் எடுப்பவருக்கு மிகுந்த அசதி இருக்கும் பயிற்சி அமர்வில் எட்டு மணி நேரம் அசதி இல்லாமல் பேசக்கூடிய எடுக்கையில் அசதி அடையாமல் இரண்டு மணி நேரம் பேச்சு கேட்பது கடினம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தேநீரும் சிறிது நடையும் கட்டாயம் வேண்டும் புது ஆள் வந்தவுடன் புத்துணர்ச்சியுடன் புது கேள்வி யோசிப்பதும் சிரமம் இதனால்தான் இந்த உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் கேள்வி சரி என்ன தெரியும் இந்த கேள்வியின் பதிலில் என்னை கேட்டால் எல்லாம் தெரியும் இடைமறிக்காமல் மூன்று நிமிடங்கள் பேச அனுமதித்தால் எதிராளியின் மன ஓட்டம் புரியும் அவர் பின்புலம் மொழி அறிவும் தெரியும் சீவிக்கும் நிஜத்துக்கும் உள்ள தொடர்பு தெரியும் எல்லாவற்றையும் விட அடுத்து என்ன கேட்க வேண்டும் என்றும் தெரியும் இந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில் என்றால் எப்படி இருக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த வரையறையும் இல்லை ஆனால் மிக நுட்பமாக பார்த்தால் வழிநடத்தக்கூடிய உங்கள் பதில்களிலிருந்து கேள்விகள் பிறக்க அதிக வாய்ப்புகள் நேர்காணலின் ஆரம்ப கட்டத்தில் உண்டு இதை சாமர்த்தியசாலிகள் நன்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் நேர்காணலின் குறிக்கோள் நீங்கள் அந்த வேலைக்கு தகுதியானவரா என்று சோதிப்பதுதானே அப்படி என்றால் அந்த வேலைக்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை எடுத்துச் சொல்ல உங்கள் அறிமுக உரை உதவலாம் செய்வதன் மூலம் நீங்கள் நேர்காணல் எடுப்பவரின் நேரத்தையும் சிரமத்தையும் குறைத்து அவர்கள் வேலையை சுலபமாக்குகிறீர்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்றவுடன் பலர் சிவியை திரும்ப விழாவாரியாக சொல்ல ஆரம்பிப்பார்கள் சிலர் தங்கள் பெருமையை பேசுவார்கள் சிலர் சில சின்ன தகவல்களுக்கு நேரம் எடுத்துக் இவை உங்களை பற்றி சுவாரஸ்யம் இழக்க செய்து அடுத்த கேள்விக்கு முதல் சந்தர்ப்பத்தை இழந்துவிடுகிறார்கள் என்றாலும் ஒரு ஆலோசனை தருகிறேன் சொல்வார்கள் ஒரு லிப்டில் எதேச்சையாக உங்கள் வாடிக்கையாளரை பார்க்க உங்கள் பொருள் பற்றி லிப்ட் செல்லும் நேரத்திற்குள் சொல்ல முடியுமா அதுதான் பதியும் அளவு அறிமுகம் செய்வதற்கு உங்களுக்கும் எங்கள் குடும்பம் அம்பா சமுத்திரம் என்று ஆரம்பித்து மூன்று தலைமுறை கதை சொல்லி உங்கள் நடப்பாண்டு சாதனை வரை சொல்ல அவகாசம் கிடையாது உங்கள் முதல் வரிகளில் ஒரு கொக்கி வைத்தால் அந்த இடத்தில் ஒரு கேள்வி வரும் அந்த பதில் உங்கள் உரையின் தொடர்ச்சியாக இருக்கும் என்னை டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு பயிற்சி மேலாளர் வேலைக்கு நேர்காணலுக்கு அழைத்திருந்தார்கள் கார்பரேட் அனுபவம் கிடையாது பயிற்சி அனுபவமும் சில ஆண்டுகள் தான் நான் என்னை அறிமுகம் செய்த போது நான் பார்த்த முதல் பயிற்சி வகுப்பு நான் நடத்திய பயிற்சி வகுப்பு தான் கொள்ளென்று சிரித்துவிட்டு காரணம் கேட்டபோது பின்னோக்கி என் அனுபவின்மையை சொன்னேன் இப்படி அவர்கள் கேள்விகளிலேயே உங்கள் கதையை சொல்லும் போது முதல் கேள்வியும் துணை கேள்விகளும் சிறப்பாக கையாளப்பட்டதாக சொல்லலாம் உங்கள் முதல் பதில் உங்களை பற்றி முதல் தோற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் அதை சரியாக பயன்படுத்துங்கள் ஒரு விளம்பரம் முப்பது வினாடிகளில் உங்களை ஒரு தேவையில்லாத பொருளை வாங்க வைக்கும் சக்தி கொண்டது முதல் அறிமுக உரையும் கிட்டத்தட்ட விளம்பரம் போன்றதொரு வாய்ப்புதான் பொய் கலக்காத பற்றிய ஒரு சுவாரஸ்யமான அறிமுகம் ஒரு நல்ல உரையாடலுக்கு உங்களை விட்டு செல்லும் சரி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என முதல் கேள்வி கேட்காவிட்டால் உங்கள் அறிமுக வாசகங்களை என்ன செய்வது கேள்வி எதுவாக இருந்தாலும் தான் சொல்ல வேண்டியதை அதில் இணைத்து தான் நமது திறமை அடங்கியிருக்கிறது நன்றி வணக்கம்